அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டின் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து ஏசி மானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தண்ணீர் வங்கிகள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பிறந்த கவிஞர் ந கருணாநிதி நமக்குள்ளே மலரட்டும் நல்லிணக்கம் என்கிற கவிதை நூலிலிருந்து இந்த தண்ணீர் வங்கிகள் என்கிற கருத்தாளமிக்க பாடல் எடுக்கப்பட்டுள்ளது பூமிக்குள் ஓடும் நிலத்தடி நீரையெல்லாம் இயந்திரங்களை பயன்படுத்தி பூமியிலிருந்து இறைத்து நாம் வெளிக்கொணர்ந்தோம் வேளாண்மை துறையில் வளர்ச்சியை உண்டாக்கி உலகில் பசுமை புரட்சி செய்து இணையற்றவர்கள் என்று நாம் பெருமை கொண்டோம் இத்தகைய நாம் செயல்பாடுகளால் நிலத்தடி நீர் வறண்டதால் குடிப்பதற்கு உரிய தண்ணீரை கூட நாம் கொடுத்து வாங்கி குடிக்கிறோம் வங்கியில் பணத்தை சேமித்து தேவைப்படும் நேரத்தில் எடுத்து செலவழிப்பதைப் போன்று மழை காலத்தில் தண்ணீரை சேகரித்து கோடை காலத்தில் செலவழிப்பதற்கு தண்ணீர் வங்கிகள் நமக்கு வேண்டும் வானில் இருந்து பொழியும் மழைநீர் வலிந்து ஓடி வீணாகி விடாமல் இருக்குமாறு வீட்டை சுற்றி மண் தரைகள் அமைக்க வேண்டும் இருக்கின்ற குளங்களோடு புதிய குளங்களையும் ஏரிகளையும் பூமியில் நாம் அமைக்க வேண்டும் அதனால் எதிர்கால மானிட சந்ததியை நாம் காக்க முடியும் என்று கவிஞர் ந கருணாநிதி தன்னுடைய தண்ணீர் வங்கிகள் என்கிற கவிதை தொகுப்பில் அழுத்தம் திருத்தமாக அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் ஆம் நீரின் மேன்மையை நாம் உணர்ந்து நீரின்றி அமையாத உலகு என்பதை நாம் வாழ்வில் புரிந்து வேண்டும் இயற்கைக்கு இணையாக நாம் எதையுமே உண்டாக்க முடியாது இயற்கை தூய்மையையும் சுகாதாரத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆகவே நீரின் தேவை உணர்ந்து நாம் பயன்படுத்துவோம் நீரை நாம் சேமிப்போம் நிச்சயமாக இயற்கையினுடைய பரிசை நாம் பெற்றுக்கொள்வோம் நன்றி